இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம் இது ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னைப் போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா பெற்றுக்கொள்ளவில்லை நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கி தூக்கிவிட்டதென்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தாரென்று வாசக பெருவிண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின் சாயையாய் பார்த்ததேயன்றி தலைவ வேறு எண்ணியது உண்டோ எனவும் தேடியது உண்டு நினது ஒரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன் மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநறி ஒழுக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளெனக்கானும் காட்சியும் பெருக என்றதுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம் இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது அது அந்த உரிமையினாலேதான் வந்தது நீங்களும் என்னைப்போல் ஒருமையுடன் இருங்கள் என் என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படியிருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன் மிரட்டி சொல்லுவேன் தெண்டன் விழுந்து சொல்லுவேன் பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன் ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன் இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன் நீங்கள் எல்லவரும் இப்படியே செய்தல் வேண்டும் ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன் ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேனென்றால் எல்லவரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன் இப்போது நீங்கள் இதுவரைக்கும் ஒழுக்கத்துக்கு வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷியர்களாயிருந்தாலும் சாலைக்கு போக கொஞ்ச தினம் இருக்கின்றது அதற்குள்ளாக நீங்களும் நல்லொழுக்கத்திற்கு வருவதோடு கூட மற்றவர்களையும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்து நம்மவர்கள் ஆக்கிக் வேண்டியது நீங்கள் கொஞ்ச தினத்துக்கு அப்படி செய்து கொண்டிருங்கள் நானும் ஆண்டவரிடத்தில் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களும் நன்மையடைய பிரார்த்தித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டும் வருகின்றேன் ஆதலால் நீங்கள் அப்படி செய்து கொண்டிருங்கள் சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உலர்கிறார்கள் அதலால் நீங்கள் அஃது ஒன்றையும் நம்ப வேண்டாம் எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வமெனச் சுற்றுகின்றார்கள் ஐயோ நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வராது அதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள் அந்த விசாரம் செய்வது எப்படியென்றால் அண்டத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன இவைகளினுடைய சொரூப சுபாவம் என்ன இவை முதலான அண்டவிசாரமும் பிண்டத்தில் நாம் யார் இத்தேகத்தின் கண் புருவம் கை மூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவானேன் நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாது இருப்பதென்ன கால் கைகளிலுள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொரூப ரூப சுபாவங்களும் என்னவென்றும் பிண்ட விசாரமும் செய்து கொண்டிருங்கள் இப்படி இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏளனமாகச் சொல்லுவார்கள் அப்படி சொல்வது அவர்களுக்கு சுபாவம் ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது அதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது இப்படியே காதில் இரண்டு பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் ஆணுக்கு கடுக்கணிடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்ளுகின்ற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாம் ஆதலால் சரியை முதலிய சாதகம் நான்கில் நான்காவது இனத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற நான்கில் மூன்றாவது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும் படி உண்டாகின்றது ஆகையினாலே இந்த விசாரத்தில் இருந்து கொண்டிருங்கள்